நாங்கள் ஆறுடன் இருந்த இணை வைக்கக்கூடியவர்கள் வந்து இவர்களை விரட்டிவிடுவீராக அப்போதுதான் எங்களுக்கு எதிராக அவர்கள் தைரியம் ஏற்படாதிருப்பார்கள் என்று கூறினார்கள் நானும் மற்றும் சேர்ந்த ஒருவர் பிலால் ஆகிய நான்கு பேளுடன் நான் பெயர் கூறாத இருவரும் இருந்தனர் தனக்குள் நபிசல்லு அலிஹிவசம் அவர்கள் சிந்தித்த வேலையில் எது நடக்க வேண்டும் என அல்லாஹ் நாடினானோ அது நபிசல்ல உள்ளத்தில் நிகழ்ந்தது அப்போது அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கினான் காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனிடம் அவனது பொருத்தத்தை நாடியவர்களாக எவர்கள் அழைக்கிறார்களோ அவர்களை நீர் விரட்டிவிட வேண்டாம் ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் முஸ்லிம் இரண்டு நான்கு மூன்று